அஹமது என்ற எனது குறிப்பு பெயரை உங்கள் குறிப்பு பெயராக்கிக் கொள்ளாதீர்கள் கனவில் எவர் என்னை கண்டாரோ அவர் என்னையே கண்டவராவார் ஏனெனில் ஷைதான் என் உருவத்தில் காட்சி அளிக்க மாட்டான் மேலும் என் யார் எட்டு கட்டி கூறுவானோ அவன் நரகத்தில் தனது இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் இதை அபோஹரேரது எல்லாகும் இவர்கள் அறிவிக்கின்றார்கள்